அவி கம நா தேஜஸ்திமிரசங்கவத்து வித்யான்னு படிக்கூடாது வித்யா மூணாவது சாஃப்டாக சொல்லணும் அது அதில் வித்யான் இந்த நிறைய பேர் இங்கிலீஷில் எழுதுறதே இப்படி தான் எழுதுகிறாங்க விஐ டிஹெச் ஒய்ஏ தான் எழுதுறாங்க டிஏ தேவையில்லை விஏ டி ஒய்ஏ நியூமராலஜி பண்ணி சம்ஸ்கிருதத்தை கொலை பண்ணுறதுங்கிறது அது ஒரு தனியாக நடந்துட்டுருக்கு ஆகையினால அதனால் இது விஐடிஒய்ஏ போட்டால் போகிறோம் வித்யா அதுதான் பழக்கம் இன்டர்நேஷ்னலாக சம்ஸ்கிருதத்தை எழுதுகிற போதும் ட்ரான்ஸ்லிட் என்ன டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணுற போதும் அப்படி தான் பண்ணுறாங்க எழுத்து பெயர்ப்பு பண்ணுற போது அப்படி தான் பண்ணப்பட்டிருக்கு ஆக வித்யா சொல்லக்கூடாது இன்னொரு தரம் ஸ்லோகத்தை அவிரோதித யா வித்தியேஜி அவிதையம் விவர கம அவிதா நவிதாந்த என்னது கம கர்மன்னா என்ன அர்த்தம் கர்மன்னா செயல் செயல்னால் என்னதுன்னா இந்த கர்மங்கிற சப்தம் இருக்க ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் கர்த்திரு அதீனம் கர்மை கொஞ்சம் இதை நான் விளக்கமாக சொல்கிறேன் கர்த்த அதீனம் கர்மை இப்போ நான் பேசுகிறதுங்கிறது இதுக்கு பேர் வாச்சனம் பாஷணம் சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னேன் பேசுறதுங்கிறது ஒரு கர்மா ஷயல் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி பேசிகிட்டே இருக்கேன் நினைக்கிறது கர்மம் பேசுறது கர்மம் நீங்களும் கேட்டு மனசுக்குள்ளே யோசித்து வாங்கிக்கிறீங்க ஆனால் இதில் நிறைய நுணுக்கம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த நுணுக்கம் என்னென்னு வரும் போ பார்க்கலாம் நீங்கள் ஆதிசங்கரருடைய முக்கியமான அம்சமே இது தான் இந்த ஏரியா தான் அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் வில்ஃபுல் ஆக்ஷன் இஸ் கால்டு கர்மா வில்ஃபுல் ஆக்ஷன் இஸ் கால்டு கர்மா அதாவது நமக்கு ஸ்வதந்திரம் இருக்கிறது தான் கர்மான்னு பேர் அதாவது நான் பேசலாம் இப்போ நான் திடீர்னு இந்த புஸ்தகத்தை தொலைச்சுட்டு நான் திருக்குறள் சொல்லட்டுமா திருக்குறள் சொல்லலாம் நான் பஞ்சதேசியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சாய்ஸ் இருக்குது எனக்கு நீங்கள் வரணுமா வேண்டாமான்னு உங்களுக்கும் சாய்ஸ் இருக்குது எங்கள் செய்கிறத்துல சாய்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் கர்மான்னு பேர் கர்த்தும் அகர்த்தும் அந்நதாவா கர்த்தும் சக்கியம் கர்மை ஒரு காரியத்தை செய்யறதுக்கோ செய்யாமல் இருக்கிறதுக்கோ வேற விதமாக செய்யறதுக்கு இடம் கொடுக்கறது எதுவோ அதுக்கு பேர் கருமான்னு பேர் கர்மான்னா செயல் வினை தமிழில் சொன்னால் வினையாற்றுதல் இந்த கர்ம சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது கர்மன்னா செயலுக்கும் கர்மான்னு பேர் செயலினுடைய விளைவுக்கும் கர்மான்னு பேர் எல்லாம் ஏங் கர்மம் அப்படிங்கிற நாங்கள் பாருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ்லேயும் வினைக்கு அப்படி தான் இருக்குது வினைனால் என்ன செய்யக்கூடிய செயலுக்கும் வினைன்னு பேர் வினையின் பயனுக்கும் வினைன்னு பேர் ஆனால் நல்வினை பயன் தீவினை பயன் அப்படிம்போம் சம்ஸ்கிருதத்துலேயும் அப்படிதான் இருக்குது தமிழ்லேயும் அப்படிதான் இருக்குது கர்மன்னா என்ன போடுவாங்க இங்கிலீஷில் போட்டால் ஆக்ஷன்னு போடுவாங்க அப்புறம் கர்மன்னா இலக்கணத்தில் வந்து கர்மன்னா ஆப்ஜெக்டுன்னு பேர் ராமஹா கிராமம் கெச்சதி ராமன் கிராமத்திற்கு செல்கிறான் அப்படின்னா ராமஹாங்கிறது சப்ஜெக்ட் சம்ஸ்கிருத பாஷையில் கர்த்தான்னு பேர் தமிழில் வந்து எழுவாயுமே பேர் கர்மாங்கிறது வந்து சம்ஸ்கிருத பாஷையில் கர்மாங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் இலக்கணத்தில் என்னெல்லாம் அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இப்போ இலக்கணத்தில் அது ஆப்ஜெக்டுன்னு பேர் கர்மான்னு பேர் அப்புறம் அதுக்கு இன்னொரு தமிழில் வந்து அதுக்கு பேர் செய்யப்படு பொருள் சென்றான் அப்படிங்கிறது வந்து வினைச்சொல் சம்ஸ்கிருத பாஷையில் அது வந்து கிரியான்னு பேர் இங்கிலீஷில் வெர்புன்னு பேர் ஆ சப்ஜெக்டு ஆப்ஜெக்ட்டு வெறுப்புன்னு போடுறோம் கர்த்தா கர்ம கிரியான்னு பேர் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை ஆனால் மாற்றி சொல்லுவோம் தமிழில் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அப்படின்னு மாற்றி சொல்கிற பழக்கம் ஆனால் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை பயனிலை தான் வெர்பு எதுக்கு சொல்கிறேன் கர்மாங்கிறதுக்கு அப்படி ஒரு மீனிங் இருக்குது ஆப்ஜெக்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ நான் இன்னொரு லக்ஷணம் சொன்னேன் கர்த்து அதீனம் கர்ம கர்த்தாவுக்கு கட்டுப்பட்டது கர்மம் சில பேர் என்ன சொல்கிறாங்க மூச்சு விடுறது கர்மம் ஹிருதயம் துடிக்கிறது கர்மம் கண்ணு எமைக்கிறது கர்மம்னு சொல்கிறாங்க அந்த அர்த்தம் கிடையாது அது வந்து அனிச்சை செயல் நம்ம கண்ட்ரோலில் ஹிரதயம் துடிக்கிறது நம்மளாம் துடிக்கலாமா வேண்டாமான் முடிவு பண்ணுறோம் அது பாட்டுக்கு துடிச்சுன் மூச்சு விடுறது தானாக நடந்துட்டுருக்கு மூச்சு விட முடியாத போது தான் நமக்கு கர்மா அது மூச்சு தானாக விட்டுன்னு இருக்கிற போது அது கர்மா கிடையாது ஏன்னா நம்ம வில் அங்கே இல்லை நம்முடைய பிரயத்தனம் அங்கே இல்லை எங்கே பிரயத்தனம் இருக்கோ அதுக்கு பேர் தான் கர்மானு பேர் கர்த்தா ஸ்வதந்திரஹா சூத்திரங்கள் கர்த்தா ஸ்வதந்திரஹா கர்த்தா ஸ்வதந்திரமானவன் செய்கிறவன் சுதந்திரமானவன் அதனால தான் தர்மம் பண்ண மாட்டேங்கிறான் தர்ம கர்த்தா அதர்ம கர்த்தா தர்மா தர்ம கர்த்தா என்ன என்ன அர்த்தம் தர்மத்தை செய்கிறவன் அதர்மத்தை செய்கிறவன் தர்மத்தையும் அதர்மத்தையும் கலந்து செய்கிறவன் அதனால கர்த்தாவர் ஆ கர்மான்னு சொன்னால் இந்த அர்த்தங்கிறத மறந்துடாதிங்க ஆனால் இந்த கர்மாவை ரெண்டாக பிரிக்கிறோம் லௌகிக்கம் கர்ம வைதிக்கம் கர்ம லௌகிக்கம் கர்மன்னா என்ன அர்த்தம் உலகம் முழுக்க பொதுவாக இருக்கிற கர்மம் லௌகிக்க கர்மா இந்த உடம்பை காப்பாற்றணும்னா இதுக்கு துணிவணும் இதுக்கு சாப்பாடு போடணும் இதை குளிப்பாட்டணும் அழுக்காக இருந்தால் குளிப்பாட்டணும் இதெல்லாம் கர்மா தான் சமைக்கிறோம் அது கர்மா தான் இதெல்லாம் லௌகிக்க கர்மான்னு பேர் லௌகிக்க கர்மா லௌக்கிக்கம்னா உலகியல் செயல்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் துணி போட்டுருக்காங்க ரஷ்யாவில் இருக்கணும் துணி போட்டுகிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க எல்லோரும் துணி போட்டுகிட்டு இருக்கும் எல்லாரும் வீடு கட்டின் இருக்கோம் எல்லோரும் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணின்னு இருக்கோம் அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு தொழிலை பண்ணுறோம் இதெல்லாம் லௌக்கிக கருமான பேர் இந்த ரிச்சுவல் எல்லாம் இருக்கே கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது விளக்கே தி வைக்கிறது இதெல்லாம் இருக்கே இதெல்லாம் வைதிக கருமான என்ன சொல்கிறது ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸா ரிலிஜியஸ் ஆக்சன்ஸ் சமய செயல்கள் எங்களுடைய மதத்தை நாங்கள் வந்து விபூதி வைக்கிறேன் இது விபூதி வைக்கிறது சந்தனம் உங்க வைக்கிறதெல்லாம் எதுன்னா நாமம் போடுறேன் விபூதி வைக்கிறேன் அப்படின்னா என்னென்னா இதெல்லாம் மத செயல்கள் மதச்சின்னங்களை தரித்து கொள்ளுதல் இது வைதிக கர்மான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு பஸ்மதாரணம் பண்ணு திரிபுன்ற தாரணம் பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணுறோம் நம்ம வைதிக கர்மம் காலையில் எழுந்திருக்கிறோம் வீட்டில் வாசலை தொடைக்கிறோம் கோலம் போடுறோம் விளக்கை ஏற்றி வைக்கிறோம் ஸ்தோத்திரம் சொல்கிறோம் சாப்பிட்றதுக்கு முன்னால் பிரார்த்தனை பண்ணுறோம் இதெல்லாம் வைதிக கர்மம் இன்னும் சொல்ல போனால் லௌகிக கர்மத்திலையே ஈஸ்வர தியானத்தோடு பண்ணினால் அது வைதிக கர்மா மாறிடுறது நீங்கள் குளிக்கிற போது கங்கா யமுனா சரஸ்வதி நினச்சிட்டு குளித்தா அந்த லௌகிக கர்மம் வைதிக கர்மமாக மாறுறது பாவனை நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பகவானை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாப்பிட்டா அது வைதிக கர்மமாக மாறுது வைதிக கர்மன்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள்னு பேர் அது பிரிச்சிருக்காங்க இன்னுக்கு இன்னென்ன கர்மா பண்ணுறது புருஷ புருஷ தர்மம் ஸ்ரீ தர்மம் இப்போ சந்நியாசி தர்மம் வேறு கிரஸ்த தர்மம் வேறு இது இன்னொரு வார்த்தை இதுக்கு தர்மஹான்னு வேறு பேர் நான் புதுசாக இன்னொரு வேர்டை யூஸ் பண்ணிவிட்டேன் கர்மா தர்மான்னு கர்மத்தை கர்மத்தை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற கர்மத்துக்கு பேர் தர்மஹான்னு பேர் சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹா என்று ஆ சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹா இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சொல்லி தூண்டி செயல்படுத்துறது கர்மத்தை சாஸ்திரம் சொன்னபடி பண்ணுற போது அதுக்கு பேர் தர்மஹான் ஆகிடுது அதில் ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தினா அது இன்னும் விசேஷமாக நிறைய புண்ணியங்கள்லாம் வருகிறது இங்கே என்ன சொல்கிறார் இந்த தான் இந்த விளக்கங்கள்லாம் கர்மம் வந்து அஜானத்தை நீக்காது என்ன அஜானத்தை நீக்காது நாம் எல்லாரும் வேற வேறேங்கிற அஜானத்தை நீக்கிற சக்தி ரிச்சுவலுக்கு கிடையாது தெளிவாக சொல்கிறாரு நம்ம எல்லோரும் வேறு அதாவது இந்த தர்மத்தில் ஒரு நிறைய மகிமையெல்லாம் இருக்குது நம்ம எல்லோரும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டுட்டோம்னா அந்த தர்மங்கிற ஒரு ஒரு செயினில் நம்ம எல்லோரும் ஒன்றாகிறோம் அது ஒரு சக்தி இருக்குது ஆனாலும் நம்ம எல்லோரும் தர்மம்ங்கிற இப்போ நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துருக்கீங்க பெண்கள்லாம் இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க ஆண்கள்லாம் இந்த பக்கம் உட்காந்துருக்கோம் என்னென்னா தர்மம் அப்படிங்கிறோம் அதுதான் நம்ம கல்ச்சர் நம்ம பழக்கம் ஆகையினால் நம்ம அப்படி உட்காடுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்ன பண்ணுறோம் அது நம்மளை வந்து தர்மம் வந்து நம்மளை ஒற்றுமைப்படும் நம்மளாம் இப்போ தப்பாக நினைக்கிறோமா இல்லை இதெல்லாம் வழக்கம்ப்பா நம்ம பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வேறு வேறையாக இருந்தாலும் அந்த தர்மத்துக்கு கட்டுப்படுற போது நமக்குள்ள ஒரு ஐக்கியம் ஏற்படுது இந்த ஐக்கியம் முதல்ல ஐக்கியம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்ம எல்லோரும் வேறு கிடையாதுங்கிறதும் உண்மை நம்ம எல்லோரும் வேறுங்கிறதும் ஒரு உண்மை மேலெழுந்த வாரியான உண்மை எல்லாரும் உண்மையில் வேறு கிடையாதுங்கிறதும் உண்மை அந்த உண்மை புரியணும்னா முதல்ல இந்த உண்மைக்கு வரணும் இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் மனம் போன போக்கில் வாழ்கிறது மனம் போன போக்கில் வாழ்ந்தால் எல்லாருக்கும் விருப்பு விருப்பம் அதிகமாகிடும் இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிற போது விருப்ப விருப்பெல்லாம் ஒழுங்குக்கு வரும் கட்டுப்பாட்டுக்கு வரும் தர்மத்தை கடைபிடிக்கலைன்னா கட்டுப்பாடு இல்லாமல் மனம் போன போக்கில் போயின்னு இருக்கும் ஆகினாலும் அதர்மாச்சரணத்துலேருந்து தர்மாச்சரணத்துக்கு வரும்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாமானிய ஐக்கியம் ஏற்படுற மாதிரி ஒரு அபே பேத புத்தியை குறைக்கிறோம் எல்லோரும் கட்டுப்படுறோம் ஈஸ்வரன் இருக்காரப்பா தர்மம் இருக்குது நம்ம நாட்டு இருக்குது நாடு இருக்குது நம்ம எல்லாம் இந்த நாட்டில் ஓரளவுக்கு அமைதி இருக்கிறதுக்கு காரணம் என்ன எப்போவா குண்டு வெடிக்கிறதே தவிர எப்போ பார்த்தாலுமா குண்டு வெடிச்சுட்டுருக்கு காரணம் என்னென்னா எப்படியோ எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் ஓரளவுக்கு சட்டத்தை மதித்து நடக்கிறதுனால தான் பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இப்போ நம்ம இந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கிறோம்னு சொன்னால் இல்லாட்டி அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த சினிமாலெல்லாம் காட்டுவான் ரிஷிகள்லாம் ஹோமம் பண்ணுறபோது அப்படியே அறக்கர்கள்லாம் அப்படியே கொடுமையை பிடிச்ச தூக்கின்னு வேண்டே இருப்போம் மேலே அது மாதிரி நம்மளெலாம் இங்கே சாஸ்திரம் படிக்க வந்தால் என்ன வந்து வாசலை ரகல பண்ணால் அதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு சமூகம் கட்டுப்பட்டுருக்கு அது போகாது இன்னும் இன்னும் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் எப்படி இருக்குமோங்கிற கவலையெல்லாம் அந்த சமாச்சாரம் தனி ஆனால் இது புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது நம்ம எல்லாருக்குமே வேற்றுமை உணர்ச்சி இருக்குது வேற்றுமை உணர்ச்சி இயல்பாகவே இருக்குது அது ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஆனால் அந்த கர்மா வந்து நம்மளுடைய வேற்றுமை உணர்ச்சியை ஓரளவுக்கு குறைக்குமே தவிர முழுசாக வேற்றுமை உணர்ச்சியை நீக்கிற சக்தி தர்மத்துக்கு கிடையாது எப்படி ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் கர்மாவுக்கு இல்லை தர்மத்துக்கு இல்லை முழுக்க முழுக்க வேற்றுமை அடியோட நீக்கிற சக்தி எதுக்கு இருக்குன்னா ஞானத்துக்கு தான் இருக்குது என்ன ஞானம் நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிற ஞானம் அது எப்படி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுக்கு விசாரம் பண்ணும் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாராமெறி இந்த குரலுக்கு பொருள் என்ன தெரியுமா ஒழுங்கா ஆசிரியர்கிட்ட போய் ஒழுங்காக வேதாந்த சாஸ்திரத்தை படித்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு மறுபடியும் இந்த வேற்றுமை உணர்ச்சி துன்பம் எல்லாம் வராது மற்றீண்டு வாரா நெறி கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி மெய்யுணர்தல் அதிகாரத்தில் திருக்குறளில் இருக்கு கர்ம அவித்யாம் இந்த வேற்றுமைங்கிறது இந்த பேதம் இருக்கே அவித்தியை அவித்தியன்னா என்ன அர்த்தம் அறியாமை அறியாமைக்கு ஏன் அவித்தியின்னு பேர் வச்சாங்க அவித்யக்கு அவித் என்ன வித்யா அவித்யா அப்படி சொல்லலாம் இன்னொரு லக்ஷணம் என்னென்னா அதாவது விசாரம் பண்ணிவிட்டால் வித்யை வந்துடுத்துனா இல்லாமல் போகிறது எதுவோ அதுக்கு பேர் அவித்யான் தான் என்ன அர்த்தம் அஜானம்னு அர்த்தம் அறியாமைன்னு அர்த்தம் இக்னரன்ஸ்னு அர்த்தம் நான் ஒரு ஒரு பாஷையிலையும் சொல்கிறேன் ஆனால் அந்த அஜானம் வந்து எதில் போகும்னா ஞானத்தில் தான் போக முடியும் நீ எத்தனை ஜபம் பண்ணினாலும் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணாரமுதினை கண்டறிவாரில்லை அப்படின்ன மாதிரி நீ என்ன தான் எத்தனை ஜபம் பண்ணினாலும் சங்கராச்சாரியர் சொல்கிறார் படந்து சாஸ்திராணி விவேக சூடாமணியில் குர்வந்து கர்மாணி யஜன் து தேவான் பஜன் து आत्मैक्य ஆத்மக்கியோ நமுக்தி நிதியதித்தரேபி கும்பழானம் படன் தாஸ்திராணி நீ எத்தனை ஷாஸ்திரத்தை வேணாலும் படி பட்டன் குவன் து கர்மா என்ன வேணாலும் ரிச்சுவல் பண்ணு அதிருதிரம் என்ன கோட்டிருதிரமே பண்ணு பதினோரு அதிருதிரம் பண்ணால் கோட்டிருதிரம்னு பேர் இன்னி பதினோரு கோட்டி ருத்ரம் பண்ணால் என்ன சொல்லணும் கோட்டி கோட்டி ருத்ரம் சொல்ல வேண்டிதான் ஆக இந்த எத்தனை கர்மாவை பண்ணு கர்மாவை எவ்வளவு பண்ணுறையோ அவ்வளோ தூரத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் ஞானம் வராது படந்து சாஸ்திராணி குர்வந்து கர்மானி யஜந்து தேவான் தேவர்களுக்காக நீ சோமயாகம் வாஜபேய எத்தனை யாகம் வேணாலும் பண்ணு யஜந்து தேவான் பஜந்து தேவதாக நீ வந்து ஹரே ராமா நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணி நிறைய நீ பஜனை பாடு ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்கோ எல்லாரும் ஒன்றுங்கிற ஞானத்தை நீ அடையாத மோட்சம் கிடையாதுங்கிறார் ஆத்மைக்கிய போதேன வினா என்ன வேர்டு பாருங்க அழகான பதம் போட்டிருக்கார் ஆத்ம ஐக்கிய போதேன வினா எல்லா ஆத்மாவும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஆ ஆத்ம ஐக்கிய போதேன வினா விமுக்தி நசித்தி இந்த மோக்ஷம் என்பது சித்திக்கவே சித்திக்காது பிரம்மசதாந்தரேபி பிரம்மதேவன் நூறு பிரம்மன் வந்துட்டு போனாலும் நடக்காது பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் குரு தே கங்கா சாகரகமனம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் ஞானவிஹீன சர்வமத்தேன பஜதினமுக்திம் ஜென்மசத்தேன குருத்தே கங்கா சாகர கமனம் கோமுக்கிலிருந்து கங்கா சாகர் வரைக்கும் பாத யாத்திரை போகிற ஜனங்கள் இன்னும் இருக்காங்க அது பெரிய புண்ணியமாக கருதப்படுறது கங்கை எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கேருந்து தொடங்கி கங்கை கடலில் கடக்கிற வரைக்கும் பாத யாத்திரை ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இங்கிருந்து கங்காஜலத்தை எடுத்துட்டு அதை சுமந்துண்டு போய் கங்கா சாகரத்தில் விடுறாங்க கங்கை ஓடிண்டே இருக்குது அந்த கங்கைக்கரை ஓரமாகவே போகிறாங்க நர்மதா பரிகிரமா எவ்வளோ நடக்கிறது நம்ம தேசத்தில் அதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் குருத்தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் விரத பரிபாலனம்னா என்ன அர்த்தம் எல்லா விரதங்களையும் கடைப்பிடிக்கிறது சோமவார விரதம் அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் விரத பரிபாலனம் அவவா தானம் சேரிட்டி ஆனால் நீ என்ன பண்ணினாலும் சரி ீன சர்வமத்தேன எல்லாரும் ஒங்கிற ஞானத்தை நீ அடையாத வரைக்கும் உனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மோக்மில்லை சரி தமிழில் இருக்கார் நான் பட்டினத்தார் பாடி இது ஒரு தாய்மாரர் பாடுறார் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை இடை மூழ்கியும் நதிகளிட மூழ்கியும் எழுநா மத்தியிடை நின்றும் மண்ணு தச நாடி முற்றும் சுத்தி செய்தும் அஷ்ட அஷ்ட வீர சித்தி செய்யும் செய்தும் இப்படி நிறைய பாட்டு பெருசா போர் செய்தும் கடைசியில் சொல்லுவார் ஞானமல்லது கதிகூடுமோ ஆகையினால இது வந்து இது ஃபெனாட்டிசம் இல்லை என்ன சுவாமி ஞானம்தான் மோற்றம் கொடுக்கணும் ஏன்னு சொல்லிட்டே இருக்கீங்க சோஷியல் சர்வீஸ் ஆல்சோ கிவ்ஸ் லிபரேஷன் அப்படி சொல்ல லாஜிக்கலாக சொல்லணுமே சும்மா மொட்டையாக சொல்ல முடியும் முதல்ல வந்து லிபரேஷனோட நேச்சர் தெரியணுமே வாட் ஈஸ் லிபரேஷன் தெரியணுமே லிபரேஷன்னா என்ன ஃப்ரீடம்னா என்ன அப்சல்யூட் ஃப்ரீடம்னா என்ன முதல்ல அதனுடைய ஸ்வரூபம் தெரியணுமே மோக்ஷத்தோட ஸ்வரூபம் தெரியாமல் மோக்ஷத்தை பற்றி எப்படி பேசுறது ஆனால் ஞான் வச்சுங்க துவைத்த மதத்தில் கர்மாவனால மோட்சம் பூஜையினால மோக்ஷம் ஏன்னா அது துவைத்த சித்தாந்திகளுடைய மோட்சம் அத்வைத சித்தாந்திகளுடைய மோக்ஷரூபத்தின் படி ஞானந்தான் சாதனம் அதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா நம்ம அதான் இன்னொன்று இருக்கேன் நீங்கள் பூஜை பண்ணி பண்ணி பகவானை தியானம் பண்ணின பண்ண என்னாகும்னா இந்த சோல் சோல்னால் என்ன இந்த உயிரானது இந்த உடம்பை விட்டு பிரிஞ்ச பிறகு என்னாகும் இந்த உயிர் வந்து உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற போதே ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளையே நினச்சி நல்ல காரியமெல்லாம் பண்ணிட்டே இருந்ததுன்னா இந்த உயிர் வந்து உடம்பை விட்டு கிளம்புற போது நேரம் அந்த இறைவனிடத்தில் போய் ஒடுஞ்சிடும் இது துவைத சித்தாந்தம் அது மோக்ஷம் அவங்க மோக்ஷம் அப்படி அந்த மோட்சத்தை ஒத்துநட்டோன்னு வச்சுங்களேன் இந்த கதைக்கு வர வேண்டாம் நம்ம மோட்சத்தை டிஃபைன் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்குது அது மோக்ஷம் அதுக்கு பேர் சாலோக சாரூப சாமீப சாயுஜிய முக்தி அது எதுவும் போறது அது வந்து சாஸ்திர சம்மதமாக அது லாஜிக்கலாக சரியாக இருக்குமா அது ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கு பொருத்தமாக அப்படின்னு விசாரம் பண்ணினால் அதில் நிறைய தோஷங்கள் தெரியுறது எது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை போய் அடையிறது ஏன் வச்சுங்க துவைத்த மதத்தில் மோக்ஷம் அதிருஷ்டம் அத்வைத்த மதத்தில் மோட்சம் திருஷ்டம் இங்கேயே இப்பொழுதே அதிருஷ்டம்னா என்ன அது வரும் இறைவனுடைய அருளால் கிடைக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க துவைத்த மதத்தில் மோக்ஷம் என்பது இறைவனுடைய அருளால் கிடைக்க கிடைப்பது இங்கே அத்வைத்த மதத்தில் இறைவன் அருளோடு கூடி அருளை வேண்டி முயற்சியினால் அடையப்படுவது இந்த வித்தியாசங்கள்லாம் தெரியலன்னா இந்த கன்ஃபியூஷன் போகவே போகாது இல்லை சுவாமி எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப என்னது கம்ஃபர்டபுள் வந்து துவைத்தந்தான் அப்படின்னா ரொம்ப நல்லது போய்ட்டு வாங்கோ துவைத்தந்தான் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நாங்கள் ஏதோ கொஞ்சம் பகவான் நாமத்தை சொல்லி இது பண்ணி நாங்கள் போ போனதுக்கப்புறம் மோட்டர் அடைஞ்சு விடணும் முதல்ல எங்களை இதுலேருந்து விடுங்கும் இந்த அத்வைதம் துவைத்திலேருந்து எங்களுக்கு முக்தி கொடுங்க அப்படின்னா என்னென்னா நல்லா போயிட்டு வா நான் வந்து பாடம் நடத்துகிறேன் புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து தெளிவாக சொல்லணுங்கிறது தான் என்னுடைய வேலையை தவிர முக் இதில் எனக்கு இந்த மோட்சம் வேண்டாம் எனக்கு அந்த மோட்சம் வேணும் நான் இந்த நகைக்கடையில் தான் வாங்குவேன் அந்த கடையில் வாங்க மாட்டேன் அப்படின்னா வாங்காதப்போ எந்த கடையில் வாங்கணுமோ வாங்கிக்கோ நிறைய கடை இருக்குது நம்ம ஒன்றும் பிடிவாதம் பிடிக்கிறது இல்லை நீ தேடும் நிம்மதி இவரிடத்தில் மட்டுமே உண்டு அப்படின்லாம் நம்ம சொல்கிறது இல்லை நீ தேடுற நிம்மதி எங்கே கிடைக்கிறதோ உன் வீட்டிலேயே கிடைச்சதுன்னா தாராளமாக சந்தோஷமாக ஆயிரும் அப்புறம் காணாம போய்ட்டு இல்லை நீ இருந்தது அப்புறம் போயிடுது அப்படின்னா அப்போ பார்த்துப்போம் அதுதான் என்னமோ எனக்கு தெளிவாக சொல்லிட்ட மாதிரி ஒரு நிறைவு பார்ப்போம் கரும அவித்தியாம் நிவர்த்தையே கர்மம் கர்மம்னா ரிச்சுவல்ஸ் அது வந்து ரிச்சுவல் வந்து நிறைய வெரைட்டி அதாவது என்ன சொல்கிறது உடம்பால் செய்கிற கர்மா வாக்கால் செய்கிறது விடாமல் உட்காந்து பகவத்கீதையை வந்து காலம்புற ஒரு தடம் மத்தியானம் ஒரு தடம் மூணு தடவை பகவத்கீதை முழுக்க சொல்கிறேன் அப்படின்னா பாராயணம் வாசிக்கம் கர்ம காகிக்கம் கர்ம கோயிலில் தட்சிணாமூர்த்தியை பிரதட்சிணம் வண்டே இருக்கேன் சிவகுரு ஞானகுரு விஷ்ணுகுரு பாகிமாம் சொல்லி வாய் சொல்லின்றே இருக்குது வாட்சிக்கம் கர்ம மனசில் சுவாமியை தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படியாவது இந்த கடனை தீர்த்துவை சொல்லி பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்கேன் கர்மா அது அது வந்து கா அதாவது உடம்பாலையும் செய்யலாம் மனசாலையும் செய்யலாம் வாக்காலையும் செய்யலாம் எப்படி வேணாலும் மூணு கரணம் தான் இருக்குது ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஆஹ் கர்ம அவித்தியாம் நிவர்த்தையே வினிவர்த்த ஏதுன்னு போட்டிருக்கு பாருங்க ந வினிவர்த்த ஏத் நன்றாக நீக்காது நான் முதல்ல ஒரு ஒரு பாடம் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் குழந்தையாக இருக்கிற போதே குழந்தைக்கு ஆத்ம வேணும்னு சொன்னேன் ஆனால் குழந்தைக்கு இருக்கிற ஆத்ம வேற அந்த ஆத்மக்யான் கொஞ்சம் வயசான பிறகு புரிஞ்சுக்கிற ஆத்மஜானம் வேறு இது என்ன பெரிய குண்டாக குழந்தையாக இருக்கிற போது நம்ம சொல்லி கொடுக்குற ஞானம் ஆத்மஜானம் வேறு நீ உடம்புன்னு நினைக்காது ஆத்ம ஜியானம் இல்லாமல் இருக்கிறதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்பை நான் நினைக்கிறது சரியான அக்ஞானம் உடம்பை நான்னு நினைக்கிற அக்ஞான் ஞானம் நான் வந்து இது ஒரு அந்த பாட்டு என்னைத்தான் சடனாக எண்ணியோ சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழலுவானேன் நின்னைத்தான் நம்பினேற்கு நிர்ணயம் அருளுவீரே அப்படின்னு கைவல்ல நவனித ஆசிரியர் அந்த அந்த பையன் சொல்கிறான் சிஷ்யன் சொல்கிறான் உங்களை நம்பி வந்திருக்கேன் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடுமில்லைன்னு சொல்கிறீங்க என்ன தெரியாமையாக இருக்குது அஞ்சரை உயரம் எண்பத்தஞ்சு கிலோ இதுக்கு ஜாதி குலம் கோத்திரம் எல்லாம் இருக்குது இந்த உடம்பை நான் அப்படின்னு சொல்கிற ஞானம் சரியான ஜானம் குழந்தைக்கு முதல்ல ஆத்ம ஜியானம் என்ன வேணும்னு தெரியுமா ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுலேயே சொல்லி கொடுக்க வேண்டியது நீ உடம்பு இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் ஜீவாத்மாங்கிற ஞானத்தை முதல்ல கொடுக்கணும் இந்த ஞானத்தை வச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா அந்த நான் ஜீவன் இந்த ஜீவன் வந்து பிறக்கிறதும் இல்லை சாகிறதும் இல்லை உயிர் பிறப்பதும் உயிர் அழிவதும் இல்லை உயிருக்கு பிறப்போ இறப்போ கிடையாது உயிருக்கு ஆண் வேற்றுமை இல்லை உடம்புக்குள் உயிர் இருக்கிறது உயிராக நான் இருக்கிறேன் உடலை உடைய உயிராக நான் இருக்கிறேன்னு குழந்தைக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் முதல் பாடம் எனவே உயிராகிய நீ இந்த மனித உடலை அடைந்திருப்பதன் நோக்கம் புண்ணியத்தை செய்வதற்காக மற்ற உடல்களில் இருந்தால் நீ உனக்கு புத்தியே வேலை செய்யாது உனக்கு என்ன பகவான் கட இயற்கையில் ப்ரோக்ராம் போட்டிருக்கோ அதுபடி நீ இருந்துட்டு போக போகிறேன் ஒரு ஆ வந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதனை தவிர எதுவும் மாறவில்லை எதா மாறிடுச்சுன்னு சொல்லுங்க போப்போம் மனிதன்தான் ஓயாத மாறிக்கொண்டே இருக்கிறான் ஓயாது மாறிக்கொண்டிருப்பவன் மனிதன் மறுக்க முடியாது ஆகையினால் முதல் பாடம் என்னதுன்னா நீ உயிராக இருக்கிறாய் நீ உடம்பு இல்லைன்னு முதல்ல சொல்லி நிறைய உயிர் இருக்கப்பா புல்லுக்குள்ளே உயிர் இருக்கு மண்ணுக்கு மண்ணுக்குள்ளே சொல்ல மாட்டோம் மண்ணுக்குள்ளே உயிர் எது உயிர் எதிர்க்குன்னா எது உண்டு உண்டு உறங்கி மலங்கழித்து இனப்பெருக்கம் செய்கிறதோ அது தான் உயிரை உடைய உடல் அதுதான் உடல் அந்த உடலுக்குள்ளே தான் உயிர் இருக்கு இப்போ கல் மண்ணெல்லாம் இப்போ வந்து இது டம்ளர்லாம் குட்டி போடாது இதுக்கு பசி கிடையாது இது மலங்கழிக்காது எது மலங்கழ்த்தா சின்ன அளவில் மலங்கழிக்கணும் சின்ன அளவில் அது குட்டி போடணும் அப்படி இருந்தால் தான் அதை உயிர்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆக முதல்ல குழந்தைகளுக்கு தேவை என்ன சின்ன வயசில் நமக்கு தேவை என்ன நீ உயிர் ஞாபகம் வச்சுக்கோ உடம்புக்கு பிறப்பு இருக்குது இறப்பு இருக்குது உயிருக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை உயிராகிய நீ உடலை உடையவனாக இருக்கிறாய் உடையவளாக இருக்கிறாய் ஆனால் நீ அவளும் அல்ல அவனும் அல்ல இந்த பாடம் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும் இது நமக்கே நிறைய பேருக்கு சரியாக தெரியல பெரியவங்களுக்கே தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் அது அதனால் நீ என்ன பண்ணணும் ஒழுக்கமாக இருக்கணும் கடவுளை சார்ந்துருக்கணும் புண்ணியம் பண்ணணும் தர்மத்தை கடைப்பிடி அதெல்லாம் அப்போ தான் வரணும் பண்ண தோணும் நான் உயிர்னு நினச்சாதான் அது மாத்திரமில்லை இதுன்னு நிறைய பாடம் இருக்குது இந்த உயிரோட சூக்ம சரீரம் வேறு இருக்குது அந்த சூஷ்ம சரீரத்தில் வந்து படிக்கிற படிப்பு ரிஜிஸ்டர் ஆகும் பண்ணுற புண்ணியம் பார்ப்போம் ரிஜிஸ்ட்ராகும் வேறு சொத்தோ பத்தோ உறவோ எதுவும் ரிஜிஸ்டர் ஆகாது அந்த மனசில் சட்டில் பாடி அதுதான் வந்து என்ன பண்ணும் இந்த உயிரும் நுண்ணுடல் தமிழில் சொன்னால் நுண்ணுடல் சம்ஸ்கிருத்தில் சொன்னால் சூட்ச சரீரம் இங்கிலீஷில் சொன்னால் சட்டில் பாடி அந்த சோல் வித் சட்டில் பாடி அது என்ன பண்ணுன்னா அதுதான் நிறைய கிராசர் பாடியை எடுத்து எடுத்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கு அப்படி சொல்லி கொடுத்து இதில் ஒரு ஸ்ரத்த விஸ்வாசத்தோடு நீ புண்ணியத்தை பண்ணு அப்புறம் ரொம்ப நாள் பக்குவப்பட்ட பிறகு எல்லாம் பட்ட பிறகு நீ உயிரல்ல எல்லாம் உயிர்கள் அனைத்து உயிர்களும் ஒரு கற்பித தோற்றம் உண்மையில் உணர்வே இருக்கிறது இது அடுத்த பாடம் உணர்வில் உயிர்கள் மாயையால் கற்பிக்கப்பட்டிருங்கள் உயிர்னு தெரிஞ்சால் தான் ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வர முடியும் உடம்புன்னு இருக்கிறவன் ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வரமாட்டான் தன்னை உடலாக கருதிக்கொண்டிருப்பவன் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் தர முடியாது தன்னை உயிராக கருதி கொண்டிருப்பவன் மட்டுமே ஒழுக்கம் கோட்பாடு பண்புகள் இதற்கு முக்கியத்துவம் தர முடியும் அவனால் தான் நன்றாக கடைபிடிக்க முடியும் ஏதோ கூட்டத்தோட கோவிந்தாவா கடைபிடிக்கிற ஒழுக்கமெல்லாம் நிற்காது ஆனால் நான் உயிர் நினைச்சு பண்ணுற போது கடைப்பிடிக்கிற ஒழுக்கம் இருக்கே நிற்கும் அது அது வளரும் அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பக்குவம் வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லுவோன்னா நீ உன்னே ஜீவனாக நினச்சிக்காத நீ பிரம்மன் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தொம் ஜீவஹா செகண்ட் லெசன் என்ன தொம் பிரம்மன் இதுதான் கர்மகாண்டம் முழுவதும் என்னது துவம் ஜீவகா ஞான காண்டம் என்னது துவம் பிரம்ம துவைத்த மதம் விட என்ன சொல்கிறது பிரம்மன் வந்து ஜீவனுக்கு வேற இந்த ஜீவன் வந்து பிரம்மனுக்கு தாசன் இதை நம்மளும் ஒத்துக்கிறோம் ஒரு லெவலுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்னா இந்த ஜீவன் பிரம்மனுங்கிற வேற்றுமையை உண்மை கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுற போதான் நிறைய பேருக்கு குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது என்ன சுவாமி அப்படி ஒன்று சொல்கிறீங்க இப்படி ஒன்று சொல்கிறீங்கன்னு ஒழுங்காக முறையாக படிச்சுட்டே வரணும் பொறுமையாக படிக்கணும் படிக்கிறத பொறுமையாக படிக்கணும் இந்த உடம்புக்காக படிக்கிற படிப்பு என்ன பணம் சம்பாதிக்க உடம்புக்காக படிக்கிற படிப்புக்கு எத்தனை வருஷம் பணம் செலவு பண்ணி டைம் எனர்ஜி லஞ்சமெல்லாம் கொடுத்து படித்து படிக்கிறாங்க இந்த வித்தியை ஒரு பைசா செலவில்லை இது நமக்கு மாத்திரம் இல்லை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய வித்யை இது இந்த வித்தையை பொறுமையாக ஒழுங்காக சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக யார் படிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை இது பணம் கொடுக்குமான்னு கேட்குறாங்க பணம் கொடுக்காது சொல்லப்போனால் பணம் கொடுக்காதுன்னு சொல்கிற தப்பு என்னெல்லாம் கொடுக்காது இது உலகத்தையே அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த வித்தைக்கு இருக்குது சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும்னார் வள்ளுவர் என்ன தான் கொடுக்காது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் படித்தா சோறு போடுமான்னா இது ஒன்று தான் தலைமுறை தலைமுறைக்கும் தொடர்ந்து ஒழுங்காக சோறு போடும் மற்றதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு சோறு போட்டு வறுமையில் கொண்டு விடும் இது அப்படி கிடையாது ஆகையினால் என்ன சொல்கிறோம் கர்மாவை பண்ணணும் இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம் ஆசிரமத்தில் பாருங்கள் இவ்வளவு தூரம் விஷயம் சொல்கிறோமே ஆனால் நம்ம கர்மாலாம் விட்டுருக்கோமா ஏன் விடுறதில்ல ஆசிரமத்தில் வந்து ஏதோ ஒன்றுலையாவது நிம்மதி வரட்டுமே இல்லை இது பண்ணலை அதுனால் என்ன எல்லாராலையும் உட்காந்துருக்க முடியாது படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சக்தி கம்மி ஒரு வயசுக்குள்ளே படித்தாதான் உண்டு அதுக்குள்ளே படிக்கிற போது ஒரு வயசில் படிக்கலான்னு நினச்சா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் விக்ஷேபம் கையின என்ன பண்ணுறது இந்த மாதிரி கர்மாவெல்லாம் வச்சிருக்கோம் எதுக்குன்னு கேட்டால் சித்த சுத்திக்கு அழகாக பேலன்ஸ் பண்ண தெரியணும் அது வந்து ஒரு ஒரு டீச்சர் இருந்தார்னா அழகாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பார் அவர் சொல்கிறதை ஏற்றுக்கொண்டால் அது பிரயோஜனத்தை கொடுக்கும் ஆக கர்ம அவித்தியாம் நான் வினிவர்த்த ஏத் வித்யாவேவ அவித்யாம் நிகழ்ந்து ரிச்சுவல் எந்த ரிச்சுவலும் மோக்ஷத்தை கொடுக்க அஜானத்தை போக்காதுங்கிறார் அவ்வளோதான் விஷயம் அவித்தியே போக்க முடியாது அது மாத்திரமில்லை அவித்தைக்கு கர்மம் சகாயம் பண்ணுறது ஒருவருக்கு ஒருவர் நட்பு ரிச்சுவலுக்கும் அவித்தைக்கும் ரொம்ப உறவு இருக்குங்கிறார் அவிர்யோதிதையாங்கிறார் ஆச்சாரியர் முதல் ஸ்லோகத்தில் ஆத்மபோத யோகியத்தையை உபதேசம் பண்ணினார் அதாவது ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கு தேவையான தகுதிகளை உபதேசம் செய்தார் இரண்டாவது ஸ்லோகத்தில் மோட்சத்துக்கு சாதனம் ஞானம்தான் மோக்ஷத்துக்கு மற்ற சாதனங்களெல்லாம் பரம்பரா சாதனம் சாட்சாத் சாதனம் ஏக சாதனம் ஞானம் ஞானத்தினால் மட்டுமே முக்தி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 கர்மத்தினால மோக்ஷமும் கிடைக்காது கர்மத்தினாலும் உண்டாகாது இது தெளிவாக தெரியணும் அதுக்கு தான் இந்த மூணாவது ஸ்லோகம் சொல்லுகிறார் கர்மம் அறியாமையை நீக்கும் ஆற்றல் உடையது அல்ல இப்ப ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஒரு தீர்மானம் பண்ணி ஆயிடுச்சு மோக் தீர்மானம் பண்ணி ஆயிடுச்சு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 அதாவது ஹிரதயம் துடிக்கிறது கர்மம்னா அது அனிச்சை செயல் அது நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை கண்ணு எமைக்கிறது மூச்சு விடுறது ஹிருதயம் துடிக்கிறது இதெல்லாம் கர்மம் என்று சொல்லப்படுகிறது அது கர்மம் தான் அந்த கர்மம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை இப்போ நான் பேசுகிறதும் நீங்கள் கேட்குறதும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நான் வேண்டாம் தாய்மான் ஒரு பாடலே எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதை வச்சுட்டேன்னு வச்சுங்களேன்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 கர்த்தஸ்வதந்திரா அதனால்தான் நிறைய பேர் ஆன்மீக வாழ்க்கையில் இந்த தர்மங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க சந்யாசங்கிறதும் நமக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால தான் கர்மத்தை விட முடியிறது இல்லாட்டி சுதந்திரம் இல்லைன்னா கர்மத்தை விடவும் முடியாது ஆகவே இந்த கர்மங்கிறதுக்கு சாஸ்திரத்தில் என்ன லக்ஷணம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் கர்மன்னா வில்ஃபுல் ஆக்ஷன் எலோன் இஸ் கால்டு கர்மம் வில்ஃபுல் ஆக்ஷன் அதாவது நம்முடைய விருப்பத்துக்கு உட்பட்டது கர்த்தாவுக்கு கட்டுப்பட்டது கர்மம் ஒரு செயலை செய்வதற்கோ மாற்றி செய்வதற்கோ வேறு செய்வதற்கோ நமக்கு உரிமை இருக்கிறது கர்த்தும் அகர்த்தும் அந்நதாவா கர்த்தும் சக்கியம் கர்ம இதெல்லாம் கர்மத்துக்கு லட்சணங்கள் இந்த கர்மம் இரண்டு வகைப்படும் இரண்டு வகைப்படும் சொல்றேன் ஒரு வார்த்தை பொதுவாக ரெண்டு வகைப்படும் கர்ம வைதிகம் கர்ம லௌகிக்கம் கர்மிகனும் கூட பண்றான்ஸ்திகன் தான் வைதிக கர்மாவையும் லௌகிக்க கர்மாவையும் இரண்டையும் பண்றான் கர்மத்தை மாத்திரம் பண்றான் இந்த உடம்ப காப்பாத்திரத்துக்கு வேண்டிய உலகியல் கர்மங்களை மாத்திரம் செய்கிறான் இப்போ விவசாயம் பண்ணுறது லௌகிக கர்மா வியாபாரம் பண்ணுறது லௌகிக கர்மா ஆனால் வந்து ஜப்பம் பண்ணுறது தியானம் பண்ணுறது யாத்திரை பண்ணுறது தானம் கொடுக்கறது இந்த கோவில்லாம் பூஜை எல்லாம் பண்ணுறது இதெல்லாம் வைதிகம் கர்மா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அதிருஷ்ட பலத்தை மையமாக கொண்ட கர்மங்கள் திருஷ்டபலத்தை மையமாக கொண்டது திருஷ்டபல பிரயோஜனத்தை உடையது லௌகிக்க கர்மா அதிருஷ்டபலனை பிரயோஜனமாக கொண்டது வைதிக கர்மா ஆ திருஷ்ட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 ஜபம் பண்றது வைதிக கர்மம் அபிஷேகம் பூஜை பண்ணுறது வைதிக கர்மம் ஸ்ரத்தா பக்தியோட தீர்த்தம் வாங்கிக்கிறது வைதிக கர்மம் ஆனால் இந்த லௌகிக கர்மமோ வைதிக கர்மமோ அஜானத்தை நீக்கிறதுக்கு சக்தி உடையது இல்லை என்பது இங்கே விஷயம் கர்ம அவித்யான் ந வினிவர்த்தையே ஆனால் அதுக்காக அது வேண்டாமான்னு கேட்ட பேணும் பகவான் பகவத்கீதையில் சொல்கிற நாஹம் வேதை தபா நானே விதோ திர்டம் திருஷ்டவான வேதங்களாலோ தவங்களாலோ நாஹம் வேதை நபசா நானே நிஜியா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 பதிமூணாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அமானித்வாதிகள் அத்தனையும் பேக்கடு எல்லாமே வேணும் அந்த பண்புகளில் எல்லாமே இருக்குது அது அத்தனையும் பகவான் ஞானம்னு சொல்கிற அதில் கர்மயோகம் இருக்குது பக்தி யோகம் இருக்குது ஞான யோகம் இருக்குது அத்தனையும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அமானித்வம் அதம்பித்வங்கிற அந்த ஸ்லோகங்களில் கடைசியில் முடிக்கிற போது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 அவித்யாம் ந வினிவர்த்தயே கர்மம் அறியாமையை போக்கவே போக்காது எத்தனை வருஷம் நீ லௌகிக கர்மத்தை ஸ்ரத்தாபக்தியோடு பண்ணினாலும் வைதிக கர்மத்தை ஸ்ரத்தாபக்தியோட பண்ணினாலும் அறியாமையை போக்கிற சக்தி என்னது வேர்ல்ட்லி ஆக்ஷன்ஸுக்கும் கிடையாது ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸுக்கும் கிடையாது ஆக என்னது ஏன் அப்படின்னா அவிரோதிதையா அவிரோதிதையாங்கிறது அந்த திருத்தீயா விபக்தி அவிரோதிதயாங்கிறது ஹேதோ திருத்தீயா அவிரோதித்வாத் அவிரோதம்னா என்ன விரோதம் இல்லாமல் இருப்பதால் கர்மத்துக்கும் அறியாமைக்கும் விரோதம் கிடையாது என்ன எப்படி சொல்கிறாங்க கர்மத்துக்கும் அறியாமைக்கும் விரோதம் கிடையாது சொல்லப்போனால் அறியாமை கர்மத்துக்கு உதவி செய்கிறது அறியாமை கர்மத்துக்கு உதவி செய்கிறது என்ன எப்படி உதவி செய்கிறது நான் நான் புரிய வேண்டும் நான் செயல் புரிபவன் என்கிற எண்ணம் அறியாமை அகம் கர்த்தாங்கிறதே அஜ்யானம் அகம் கர்த்தா அஸ்மி அப்படிங்கிறது அஜ்ஞானம் ஞானம் என்னது அகம் நித்திய அகர்த்தா அஸ்மி அகம் நித்ய அகர்த்தா அஸ்மி ஹோல் பகவத்கீதை விசேஷமாக நாலாவது அத்தியாயம் அறிவால் செயலை துரத்தல் ஞான கர்ம சந்நியாசத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடு ஆஹ நான் கர்த்தாவா அது இந்த சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லுகிறது இந்த பாருப்பா நீ ஒரு மனிதன் இப்படி சொல்கிற பாருங்க நீ ஒரு நீ இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த சமூகம் உனக்கு செய்திருக்கிறது உனக்கு இந்த சமூகம் பல்வேறு நன்மைகளை செய்திருக்கிறது உன்னுடைய தாயும் தந்தையும் உன்னை வளர்த்தியிருக்கிறார்கள் பல்வேறு சமூக சமூகத்தில் பல்வேறு அம்சங்கள் உன் வாழ்க்கைக்கு உதவி புரிந்திருக்கிறது எனவே நீ அதற்கு உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறாய் நீ கடமையை செய்ய வேண்டும் நீ இந்த கடமையை செய்ய வேண்டும் அந்தக் கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு மனிதன் நீ ஒரு ஜீவன் நீ ஒரு கர்த்தா அப்படின்னு உபதேசம் பண்ணுறது வேதபூர்வம் கர்ம வேதபூர்வம் கர்ம காண்டம் கர்த்தா அசி ம் ஜீவஹா ஜீவஹா த்துவம் கர்த்தா அசி போராத்துக்கு வர்ண தர்மம்னு வந்து எடுத்தோம்னா ம் மனுஷம் ஜீவகா த்துவம் பிராமணாக ம் க்ஷத்ரிய த் வைசியா இந்த சமூகத்தில் இந்த வர்ணத்தில் பிறந்திருக்கே ஓன் டியூட்டி இது ஓன் கடமை இது நீ இதை செய்து தான் ஆகணும் தப்புில்லை அதை நம்ம ஒபே பண்ணுறோம் ஏன்னா இது வேத கர்மகாண்டத்தின் உபதேசம் நீ இந்த சமூகத்தில் தர்மத்தை கடைபிடிக்கணும் நீ தர்ம கர்த்தா அதர்ம கர்த்தாவாக நீ நீ தர்ம தர்மத்தை பண்ணணும் நீ அப்படின்னு கர்மகாண்டம் உபதேசம் பண்ணுறது ஆனால் ஞானகாண்டம் என்ன சொல்லுகிறது நீ மனிதனல்ல நீ ஜீவன் நீ பிராமணனும் அல்ல நீ ஆணும் அல்ல நீ பெண்ணும் நீ தூய உணர்வு எல்லாம் பிரம்மம் இஞ்ஞான காண்டத்தினுடைய உபதேசம் கர்மகாண்டம் வந்து அஜானத்தை நீக்க முடியாது அஜ்ஞானத்தை ஒழுங்குபடுத்தலாம் அறியாமையை ஒழுங்குபடுத்தலாமே தவிர இண்டிவிஜுவாலிட்டியை ரிமூவ் பண்ணுற சக்தி கர்மகாண்டத்துக்கு இல்லை இதெல்லாம் நீங்கள் ரொம்ப முறையாக படித்தால் வழியே இதை புரிஞ்சுக்க முடியாது கர்மகாண்டங்கிறது ரொம்ப முக்கியம் கர்மகாண்டம் இல்லைன்னா ஞானகாண்டத்துக்கு தகுதியே வராது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 ஆகையினால அஜானத்தை ஃபைன் பண்ணி விடுமே தவிர அக்ஞானத்தை நீக்கிற சக்தி கர்மாவுக்கு கிடையாது அஜ்ஞானந்தான் கர்மாவுக்கு சகாயம் அஜானம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் லௌக்கிக கர்மா வைதிக கர்மாவை பண்ணிகிட்டு இருப்பான் அஜ்யானம் போச்சா போயாச்சுன்னா என்னென்னா நாகம் கர்த்தா நபோக்தா அதுக்கப்புறமும் பண்ணுறோங்கிறதுலாம் வேறு விஷயம் லோகசங்கிரகம் தத்துவஜான் அதெல்லாம் வேறு சமாச்சாரம் ஆனால் விஷயம் விஷயத்தை புரிஞ்சிக்கிற வரைக்கும் இதெல்லாம் பேசி தான் ஆகணும் ஆகையினால இந்த ஸ்லோகம் இதை ரொம்ப தெளிவாக சொல்றது கர்மம் அறியாமையை நீக்கும் ஆற்றல் உடையது இல்லை அது அறியாமைக்கு விரோதமாக இல்லாததால் அப்படிங்கிற ஆதிசங்கரன் அறியாமைக்கு முரண்படாததால் செயல் புரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அறியாமைக்கு முரண்படாததால் செயல் கமம் அியாமையை நீக்கும் ஆற்றல் உடையது அல்ல அப்போ எது அறியாமையை நீக்கும் அறியாமையை நீக்கும் ஆற்றல் ஜபத்துக்கு கிடையாது அஜானத்தை ஜபம் நீக்குமா நீக்காது அஜ்ஞானத்தை தானம் பண்ணினா அஜ்ஞானம் போகுமா போகாது பூஜை பண்ணினா அஜ்யானம் போகுமா போகாது யாத்திரை பண்ணினா அஜானம் போகுமா போகாது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 அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் ஆஹ ஜபம் பண்ணுறதுனால அஜானம் ஆத்மா அக்ஞானம் ஜபம் பண்ணினா போக தியானம் பண்ணினால் ஆத்மா என்னத்தை தியானம் பண்ணுவீங்க தியானம் பண்ணணும்னா தியானத்துக்கு எது பொருள் நான் கடவுளை தியானம் பண்ணினால் என்னை பற்றினா அக்ஞானம் எப்படி எனக்கு போகும்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 சமூக சேவை பண்ணினா அறிவு உண்டாகாது ஆனால் சமூக சேவை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்க இப்போ மண்ணென்னைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது பெட்ரோலுக்கு ஒரு பிரயோஜனம் பிரயோஜனம் இருக்குது ஒயிட்டு பெட்ரோலுக்கு இன்னும் பிரயோஜனம் இருக்குது ஃப்ளைட்டில் கொண்டு போய் மண்ணெண்ணையாக ஊற்ற முடியும் அதில் என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும் அதனால் இல்லை இல்லை உங்களுக்கு ரொம்ப நீங்களெலாம் வந்து ஃபெனாட்டிக்குன்னா என்ன ஃபெனாட்டிக்குனால் நீ லுனாட்டிக்கு தயான் சுவாமிஜி லுனாட்டிக்குனால் பைத்தியம் ஃபெனாட்டிக் இல்லைப்பா ஃபேக்டுது எதுனால எது வரும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா பூஜை பண்ணினால் என்ன கிடைக்கும் ஜபம் பண்ணினா என்ன கிடைக்கும் யாத்திரை பண்ணினா என்ன கிடைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டாமா தாய்மான ஒரு பாட்டை எடுத்துக்கொள்ளேன் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை இடை மூழ்கியும் நதிகளடை மூழ்கியும் எல்லாம் லிஸ்ட்டு பெருசாக போட்டு கடைசியில் சொல்கிறார் ஞானமல்லது கதிகூடுமோ ஆனால் அதனால ஞானம் வருமானா நான் ஜப்பம் பண்ணிகிட்டே இருந்தேன் தானாக எனக்கு என்னை பத்தின ஞானம் வந்துடுத்துனா வராதுங்கிறதான் உண்மை அதுக்கப்புறம் யாரோ ஒரு மகாத்மா சொல்லிக் கொடுப்பார் நீ சாஸ்திரத்தை யார் காதில் இருந்து யார் முகமாக படிக்கணும் இல்லாட்டி புஸ்தகத்துலேருந்தா படிக்கணும் அறகுறையாக படித்து குழப்பிக்காத ஒழுங்காக சரியான டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சரியான வாத்தியார்ட்டை போய் ஒழுங்காக முறையாக படித்து தெரிஞ்சுக்கோ படித்து தெரிஞ்சுட்டா நல்லது ஆக கர்மம் அறியாமையை நீக்காது கர்மத்துக்கு அறியாமை உதவி புரிகிறதுங்கிறார் சங்கராச்சாரியார்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 வித்யா அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகு வித்யாவே அவித்யாம் நிகந்தி வித்யா அவித்யாம் நிகந்தியேவ வித்யான்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல ரெண்டு சப்தம் யூஸ் பண்ணுறோம் போதா போதஹா அப்படின்னு சொல்கிறோம் ஞானம்னு பாருங்கள் முதல் ஸ்லோகத்தில் ஆத்ம போதகா ரெண்டாவது ஸ்லோகத்துலேயும் போதகான்னு ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது செகண்ட் லைனில் ஞானம்னு இருக்குது இப்போ புது வேர்டு யூஸ் பண்ணிட்டார் வித்யான்னு யூஸ் பண்ணிட்டார் ஆக போதா புல்லிங்க சப்தகா அறிவுங்கிறதுக்கு ஆண்பு போன போன வகுப்புலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் போதகாங்கிறது புல்லிங்க சப்தம் ஆண்பால் சொல் அதுக்கு அறிவுந்தான் அர்த்தம் ஞானம்ங்கிறது ஒன்றன்பால் அழிப்பால் சொல் அது பொருள் என்ன அறிவுன்னு அர்த்தம் வித்யாங்கிறது ஸ்திரீலிங்க சப்தம் அதுக்கு பொருள் என்ன அறிவு ஆக போதகா அடுத்தது என்னது ஞானம் மூன்று சொற்கள் பொருள் ஒன்று போதகா என்றாலும் வித்யா என்றாலும் ஞானம் என்றாலும் அறிவு என்றே பொருள் வித்யா ஏவாஹி வித்யாம் நிகந்தி அறிவு ஒன்றே அறியாமையை நீக்கும் அறிவை பெறுவது கர்மத்தினால் இது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் கர்மம் அறிவையும் கொடுக்காது முக்தியையும் கொடுக்காது கர்மத்தினால் முக்திவாதமெல்லாம் ஒரு கருத்து இருக்குது அது நீ பூஜை பண்ணிட்டே இரு உனக்கு மோட்சம் கிடைச்சிடும் ஞானமே வேண்டாம் அதுவும் ஏற்புடையதல்ல ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கு அது விரோதம் ஆ முக்தியும் கொடுக்க முடியாது கர்மத்துக்கு முக்தியை கொடுக்குற சக்தியும் கிடையாது கர்மத்துக்கு ஞானத்தை கொடுக்குற சக்தியும் கிடையாது ஆக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 அந்தது அந்த அறிவு நாள் அறியாமை நீங்கும் பொழுது என்னாகிறது முக்தி ஏற்படுகிறது இந்த முக்தியினுடைய ஸ்வரூபமெல்லாம் நான் முதல் வகுப்புலேயே சொல்லியிருக்கேன் அதனால் நான் இப்போ இங்கே எல்லாம் எல்லாம் மிக்சட் ஆடியன்ஸ் அதெல்லாம் நான் திரும்ப பேசினேன்னா பழையபடியும் அதுலேயே போய் உட்காருவேன் மோக்ஷரூபத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மோக்ஷங்கிறது வந்து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 இன்பத்துன்ப நுகர்ச்சிக்காக பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு தொடர்ந்து வரும் சம்சாரம் சம்ஸ்கிருத பாஷையில் போட்டால் அஜானத்தினால் அபூர்ணத்வம் அபூர்ணத்துவத்தினால் ராகத்வேஷம் ராகத்வேஷத்தினால் புண்ணியபாப கர்மா புண்ணியபாப கர்மாவனால சுகதுக்கம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜன்மா இதுதான் சம்சாரம்னு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 அத்வைத்திகள் சொல்லுகிற மோக்ஷம் திருஷ்டம் அபரோக்ஷம் ஆகையினால மோக்ஷமே நிறைய தகராறுல இருக்குது துவைத்திகளுடைய மோட்ச ஸ்வரூபம் வேறு அத்வைத்திகளுடைய மோக்ஸ்வரூபம் வேறு நேச்சர் ஆஃப் லிபரேஷன் ஃப்ரீடங்கிறதே ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் மாறுறது அப்போ துவைத்தம் வந்து அத்வைத்த மோக்ஷம் வந்து கர்மத்தினால் துவைத்திகள் சொல்கிற மோக்ம் வந்து கர்மத்தினால் அடையப்படுறது அத்வைத்திகள் சொல்கிற மோட்சம் ஞானத்தினால் அடையப்படுறது ஆகையினால இந்த வித்தியாசம் தெரிஞ்சால் தான் அங்கங்கேயும் படித்து குழப்பின குழப்பங்கள்லாம் சரியாகும் இல்லாட்டி என்ன மோக்ஷமே தகுறார் மோக்ஷமே சரியாக புரியலை மோட்சம் மோக்ஷம்னு சொல்லின்னு இருக்கோமே தவிர மோட்சம்னா என்ன சிம்பிளாக என்ன அர்த்தம்னா சரீர அபிமானம் இல்லாமல் மோட்சம் தன்னுணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மோக்ஷம் தன்னுணர்வுங்கிறது ஒரு போலி அப்படின்னு உணர்ந்திருப்பதற்கு பேர் தான் முக்தி இது அத்வைத சித்தாந்தம் ஆனால் இந்த உடம்பு இந்த உயிர் உடம்பு எடுக்காமல் எடுக்கிறது இருக்கிறதுக்கு பேர் தான் முக்திங்கிறது அவர்களுடைய சித்தாந்தம் துவைத்திகளுடைய சித்தாந்தம் உயிர் உடம்பு எடுக்காமல் இருக்கணும் உயிர் உடம்பு எடுத்தால் சம்சாரம்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 தேஜஸ் திமிர சங்கவத்துனா ஒளியானது இருக்கூட்டத்தை நீக்குவது போல ஒளியானது இருக்கூட்டத்தை அகற்றுவது போல அறியாமை ஒன்றே அறியாமையினுடைய விளைவுகளை நீக்கும் சங்கம்ங்கிறதுக்கு தான் விளைவு அர்த்தம் சொன்னேன் அறியாமை நிறைவின்மை விருப்பு வெறுப்பு நல்வினை தீவினை இன்பத் துன்பம் அப்படின்னு சொன்னது கூட்டம் அறியாமையினுடைய கூட்டம் அறியாமையினுடைய உறவினர்கள் ஆனால் இதுக்கு கிடையாது அறியாமையினுடைய உறவினர்களை எது நீக்கும் அழிக்கும்னா அறியாமையாகிய இருளை அறிவாகிய ஒளி நீக்கும் குருங்கிறதுக்கே என்ன அர்த்தம் கூன்ன குகார கூன இருட்டுன்னு அர்த்தம் இருள்னு அர்த்தம் ரூன வெளிச்சம்னு அர்த்தம் அறியாமை இருளை நீக்கி அறிவொளியை உணர்த்துபவர் அறிவொளியை வழங்குபவர் குருநாதர் உகாரஸ்தந்தகார சாத் ருக்காரஸ்தன் நிவர்த்தகா அந்தநிரோதிவாத் குருரித்யபிதீயே அத்தேஜகாத் திமிரசங்கவத் எப்படி ஒளியானது இருக்கூட்டத்தை நீக்குகிறதோ அப்படி அறிவானது அறியாமை கூட்டத்தை அறவே நீக்குகிறது இதுவரைக்கும் படிச்ச படிச்சுருக்கோம் சென்ற வகுப்பில் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கேன் இனிமே நேரடியாக ஞானோபதேசத்துக்கு போயிடுற ஆத்மோபதேசத்து ஆத்மபோதத்தை இனிமே ஆத்மபோதம் ஆரம்பிக்கிறது முதல்ல என்னது ஆத்மபோத யோக்கியதா ரெண்டாவது ஆத்மபோதா ஏவ மோட்சசாதனம் ரெண்டாவது கர்மம் மோக்ஷாதனம் அல்ல ஞானமே மோக்ஷாதனம் அதை நிரூபிக்கிறதுக்கு தான் ரெண்டு மூணு ரெண்டாவது ஸ்லோகமும் மோக் ஸ்லோகமும் மோட்ச சாதனம் ஞானம் என்று சொல்லுகிறது முதல் ஸ்லோகம் ஆத்மபோதத்திற்கு தகுதியை சொல்லுகிறது ஞானத்திற்கு தகுதி முக்திக்கு ஞானமே சாதனம் என்பதை சொல்லுகிறது இது இனி நாலாவது ஸ்லோகத்திலேருந்து ஆத்மபோதம் தொடங்குகிறது ஆத்மபோதம்னா என்ன ஆத்ம உபதேசம் தொடங்குகிறது